மண்ட மண்டலாக்காரம் संप्रदाय नमो யகர்த்திருஷிி மஹோ நமோ குருப்பலவரோமீ ஆய மமாணச்சுஸ்மது மாஹம்மராமஸ்வனாத்ரேயர்மாயிசா <maham> ஏழாவது khandam நாலாவது mantra तौह पुरुषः, आत्मेति தௌஹப்பஜாபோக்புருஷ் ஆச்சதமயிரோயம் அப்சு பரித எச்சாய மாதர்ஷே கதமய உயேவ்வரி ப்மதேவர் ஈஸ்வரனுடைய லட்சணத்தைச் சொல்லி அல்லது ஆத்மாவினுடைய லட்சணத்தை சொல்லி இதை யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் எல்லா உலகங்களிலும் எல்லா இன்பங்களும் கிடைக்கும் என்று அறிவிப்பு செய்தார் இந்த அறிவிப்பு தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கும் அசுரலோகத்தில் இருப்பவர்களுக்கும் எட்டிற்று அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக இந்திரனையும் தேவர்களுடைய தலைவனாகிய இந்திரனையும் அசுரர்களுடைய தலைவனாகிய விரோஜனனையும் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் பிரம்மதேவருடைய இடத்திலே முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் எளிமையாக வாழ்ந்தார்கள் அதற்கு பிறகு நீங்கள் எதற்காக இங்கே வசிக்கிறீர்கள் என்று பிரம்மதேவர் கேட்டார் பிரஜாபதி கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் செய்த அறிவிப்பின்படி நாங்கள் அதை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம் எனவே எங்களுக்கு அந்த விஷயத்தை உபதேசம் பண்ணுங்கள் என்று கேட்ட உடனே அவர்களுடைய பக்குவத்தை அறிந்து அதே சமயம் அவர்கள் ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து வேண்டும் என்பதற்காக நேரடியாக சொல்லல ஆத்மா சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபகா நேரடியா உபதேசம் பண்ணலை அவங்க சிந்திச்சு புரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற முறையில் தான் உபதேசம் போகிறது தைத்திரியோபனிஷத்தில் நம்ம பார்க்குறோம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிருகு வருணன்கிட்ட போகிறார் அதீஹி பகவோ பிரம்மேதி எனக்கு பிரம்மத்தை சொல்லிக் கொடுங்கோன்ட்டு போகிறார் அவர் அன்னம் பிராணம் சக்ஷு ஸ்ரோத்திரம் மனோ வாசம் அப்படின்னு பொதுவாக சொல்றார் அன்னம் பிரம்மனா அவன் கேட்கறான் அன்னம் பிராணம் சக்ஷுஸ்ரோத்திரம் மனோ வாசம் கிம் பிரம்ம அன்னம் பிரம்ம பிராணம் பிரம்ம பிராணம் பிரம்மனா சக்ஷு பிரம்மனா ஸ்ரோத்ரம் பிரம்மனா எது பிரம்மன்னு கேக்கு பொதுவாக கேட்குறான் அப்புறம் அவர் இமானி பூத் எதனிடமிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறதோ எதோ வா இமாத்தி ஜாயன் எண்ண ஜாத்தனம்சந்தி இன் ஜகத்னிஷிஸ்லயம் எது அவருடனே சுனர் திரேதி திஞ்சாசஸ்வ அது வேலை நீ தெரிஞ்சுக்கடம் சொன்ன அவர்திருமலை அண்ணம் ப்ரேத் வியஜாநீ மந்த புனரவரு நம் பித்தரமுறவருணம் பித்தரமு அப்பாவாக போச்சு சௌரியமாக போச்சு அப்பா பையனுக்கு டீச் பண்ணுறார் அதில் மறுபடியும் மறுபடியும் வந்து வந்து ஒரு ஒருத்தரையும் கேட்டுட்டு கேட்டுட்டு முதல்ல அண்ணம் பிரம்மான்னு தீர்மானம் பண்ணால் சரி வராது அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் பிராணன் அப்புறம் மனசு அப்புறம் விஜானம் அப்புறம் ஆனந்தம் அதோடு நின்று எடுத்து சைஷா பார்கவி வாரூணி வித்யா அங்கே உபரேஷத்தை அப்படி சொல்லியிருக்கு அது மாதிரி புரிஞ்சுக்கணும் ஒரு பையன் இந்த மாதிரி வேதாந்தத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது இவனை எப்படியா சரி பண்ணணும் இவனை நம்மளை மாதிரியே திண்டாட வைக்கணும் அதில் நான் சேர்த்துனுட்டேன் இவன் வந்து எப்படி இந்த மாதிரி வேதாந்தமெல்லாம் படிக்க போய் சாமியாரோட போய் சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படி சொல்லும் சாமியாரோட போய் சேர்ந்து கெட்டு போய்ட்டான் எங்கள் வீட்டிலே இருந்தால் நல்லவனாக இருந்திருப்பான் சாமியாரோட சேர்ந்து கெட்டு போய்ட்டான் அப்படின்னு அவனை வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட கூட்டின்னு போனோம் அப்படின்னு ட்ரை பண்ணார் வரையாருன்னா சரின்ட்டாங்க அதில் தாராளமாக வரேன் அப்படின் அப்படி போயிட்டேன் போன உடனே அந்த டாக்டர் வந்து உனக்கு என்னப்பா ப்ராப்ளம்னா முதல்ல நீங்கள் யார் சார்னு வேணும் நீங்கள் யார் சார் அப்படின்னா நான் வந்து சைக்காலஜிஸ்ட் டாக்டர் நான் உங்கள் ப்ரொஃபஷனை கேட்கலை நீங்கள் யாருன்னு கேட்டேன் நான் வந்து சோன்சோட சன்னு நான் உங்கள் அப்பா அம்மாவை கேட்கலை நீங்கள் யாருன்னு கேட்டேன் அப்படின்னா அவர் டாக்டருக்கே அவர் கொண்டு மாதிரி ஆயிடுத்து இவன் நம்மளை சைக்கி காக்கிடுவான் உங்களுக்கு அப்படி சொல்லி அவர் வந்து திரும்ப வந்து என்னப்பா நான் தான் இந்த பற்ற தெரியலையா நான் தான்ப்பா டாக்டர்ப்பா அப்படின்னு இது உடம்பு சார் நீங்கள் யார் இப்படியே திரும்ப திரும்ப அவன் எது கேட்டாலும் சரி நீங்கள் யார் சார் நீங்கள் யார் சார் இவனு கேட்டுகிட்டே இருந்தான் அது சொன்னால் இவனை அனுப்பிச்சிருங்க அவன் அங்கே போகிறதா சரி அவன் கொஞ்சம் விவரமாக இருக்கான் இதெல்லாம் எங்கள் ஃபீல்டில் வராது அப்படின்னு அனுப்பிச்சிட்டான் அது மாதிரி பிரம்மாஜி அப்படி தான் டீச் பண்ணுறார் இவருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ஏன்னா ரொம்ப பாப்புலராக இருக்காங்க இவங்க இவங்களும் கூடவா அவனுக்கு தெரியல அப்படின்னா அப்படி இருக்கும் நல்லா இருக்காது ஆக என்னால் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு சிம்பிளாக சொல்லுவாங்க கண்ணில் தெரிகிறான் பாரு கண்ணில் தெரிகிறவன் தான் ஆத்மா அப்படின்ட்டாங்க இது ஒரு தத் விஷயம் இருக்குது மாண்டூக்கிய கார்கையை பார்த்தா தெரியும் தக்ஷிணாட்சி முக்கிய விஸ்வஹா சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா இப்போ நான் நம்ம சொல்கிற போது நமக்கு மூணு சரீரம் இருக்குது இந்த ஜாக்கிரத வஸ்தியில் உடம்பு முழுக்க நம்ம வியாபிச்சிருக்கோம் உடம்பு முழுக்க இருக்கிற இந்திரியம் வந்து தோல் அது ஒரு இந்திரியம் எங்கள் முதுகலை தொட்டாலும் தெரியுது கொசு லைட்டாக தான் வந்து துணிக்குள்ளே போடுறது இன்ஜெக்ஷன் இது போட்டிருந்தோம்னா இதுக்குள்ளே அழகாக எவ்வளோ அழகாக இருக்கிறது அந்த இது இதுக்குள்ளே அது குத்தணும்னா அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் துணிக்குள்ளே அது குத்துறது நீங்கள் மடித்து போட்டிருந்தா கூட இங்கே உக்காந்து அழகாக அது அப்படியே அந்த ஊசியை உள்ளே விட்டு ஜம்முன்னு எடுக்கிறது அப்போ தான் ஒன்னமோ பகவத்தை தட்சிணாமூர்த்தியே சொல்லு கொசுவை அடிக்கலாமா வேண்டாம் அஹிம்சையாச்சே ஹிம்சையாயிடுவேன் ஜீவஹிம்சை பண்ணலாமா அது நம்மளை அறியாமையே கை போயிட்டு தட்டி விடுறது ஒரே நேரத்தில் மூணு நாளுக்கு அடிக்கிறது எந்த பக்கம் தட்டுறதுன்னு தெரியல போறும் அதில் அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும் அது மாதிரி இந்த உடம்பு முழுக்க இருக்கிற இந்திரியம் என்னது இந்த இந்திரியம் முழுக்க நம்ம அலர்ட் எப்போ விழிப்பு நிலையில் ரொம்ப நம்ம இருக்கோம் எங்கே எந்த டச் பண்ணாலும் தெரியல அப்போ இந்த உடம்பை விஷ் இந்த உடம்பில் கண்ணு காது மூக்கு நாக்கு இந்த உலகத்தோட சம்பந்தம் வச்சுருக்கு நான் இந்த உடல் வாயிலாக உலகத்தோடு தொடர் நான் ஞாபகம் சொன்னோம் நான் நம்ம ஒரு ஒருத்தரும் சொல்லிக்கணும் நான் இந்த உடம்பு இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் வழியாக உலகத்தோடு தொடர்பு வைக்கிறேன் சம்பந்தம் வைக்கிறேன் ஆத்மானா சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு நான்கிறது தான் ஆத்மா இவர் என்ன சொன்னார் ஆத்மா பகத்தை பாத்மா இதை தெரிஞ்சுக்கிட்டா இங்கே ஆத்மாவில் லட்சணம் ஈஸ்வர லக்ஷணம் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் ஆக புரிஞ்சுக்கணும் ஹிரய ஹிரதயா காசத்தில் இந்த ஆத்மா பகத பாத்மா இத்தியாதி லக்ஷணங்கள் எல்லா லக்ஷணங்கள்லாம் சொல்லி தியானம் பண்ணுன்னு சொன்னோம் இப்போ ஒரு கொட்டையை சொல்லிட்டார் இந்த ஆத்மாவை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டார் அப்போ இந்த உடம்பில் நான் இருக்கேன் நான் வந்து கண்ணு காது மூக்கு எல்லா வழியும் உலகத்தோடு தொடர்பு வச்சுன்ட்ருக்கேன் அந்த தொடர்பு வைக்கிறதில் எனக்கு வந்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறது கண் நான் சம்பந்தம் வைக்கிறதுல இந்த எந்திரியங்கள் அஞ்சலியும் மெய்வாய் கண் மூக்கு செவி மெய்னா உடம்பு தோல் வாயினா டேஸ்ட்டு ருச்சி தெரிஞ்சுக்கிறது மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சலையும் கண்ணு தான் பிரதானமாக இருக்குது சர்வஸ்ய காத்திரசிய சிரப் பிரதானம் சிரசி நேத்திரம் பிரதானம் பாடமே சம்ஸ்கிருத்தில் உடம்பு முழுவதிலையும் ரொம்ப பிரதானம் என்னதுன்னா தலை தலையில் பிரதானம் என்னென்னா கண்ணு தலையில் பிரதானம் கண் சர்வசிய சித்திரசிய நேத்திரம் சொல்லுவாங்க படத்துக்கும் கண்ணு ரொம்ப முக்கியம் பாங்க ஒரு ஃபோட் ஒரு ஒரு படம் இருக்குதுன்னா அந்த படத்தில் கண்ணை வச்சு தான் எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து கண்ணுலையே தெரிய அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னார் திருவள்ளுவர் அது நல்லா இருந்தாலும் தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் முகத்திலையே தெரியறதே சந்தோஷம் போம் துக்கமாக மூஞ்சி அழுது வடியிறது போம் என்ன ஒன்றுமே ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படிம்போம் அதெல்லாம் எதை வச்சு பார்த்து சொல்கிறோம் முகத்தை பார்த்து தான் தெரியுது மூஞ்சியை பாருந்தானே சொல்கிறான் பிரேட்ச பேசுகிற போது அப்படி தான் மூஞ்சியை பாரு மூஞ்சிய அப்படின் தான் சொல்கிறான் ஓ மூஞ்சிக்கு ஏன் மூஞ்சி பரவாயில்லப்பா அதெல்லாம் நிறைய சொல்லலாம் பேசிகிட்டே இருக்கலாம் ஆக இந்த நான்கிறது கண் வழியாக உலகத்தை பார்க்குறதுனால கண்ணில் இருக்கு அதுக்கு ஒரு சாஸ்திரம் ஒரு பேர் சொல்கிறது விஸ்வஹா ஆத்மா சூல சரீரத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டு வேர்ல்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுற போது அதுக்கு பேர் சாஸ்திரம் கொடுக்குற பேர் விஸ்வன் அந்த இது வந்து தக்ஷிணா அதுவும் இந்த ரெண்டு கண்ணில் வலது கண் ரொம்ப முக்கியமாக தக்ஷாட்சி முக்கே விஸ்வஹா ஆக இவர் என்ன பண்ணார் கண்ணில் கண்ணில் தான் அந்த புருஷன் புருஷனா யார் ஆத்மா அல்லது கடவுள் கண்ணில் இருக்கிறார் அதனால தான் நம்ம யாரை பார்த்தாலும் என்ன குழந்தையெல்லாம் என்ன சொல்றோம் கண்ணே யாரா மூக்கே வாயே சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சல கண்ணே கண் மணியே கண்ணே கண் மணியே அவதுலருந்தே தெரியுறது நம்ம பழக்கத்துல இதுதான் நம்ம கல்ச்சர்லேயே இறங்கியிருக்குன்னு அர்த்தம் நம்ம ஃபிலாசபி நம்ம கல்ச்சர்லேயே உட்காந்துருக்கு ஆக கண்ணில் கண்ணில் இருக்கும் கடவுளை காண்பாய் கண்ணில் இருக்கும் கடவுளை காண்பாய் அப்படின்னு சொல்லலாம் நீ கண்ணில் இருக்கிறாய் ஜி ஜாக்கிரதாவஸில் ஜா கண்ணில் இருக்கும் கடவுளைனா அறிவுன்னு கூட சொல்லலாம் அறிவு கண்ணில் இருக்கும் கடவுளை காண்பாய் கடைசியில் என்ன அறிவே கடவுள் என்பதை அறிவாய் அவ்வளோதான் அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி போகணும் அது கொஞ்சம் நேரடியாக சொல்லாமல் பிரம்மாஜி அவங்கள சிந்திக்கும்படி பண்ணுற ஆஹா தக்ஷிணாட்சி முக்கே விஸ்வஹா என்று மாண்டூக்கிய காரிக்கலையும் கௌடபாதாச்சாரியார் சொல்லியிருக்கிறதுனால இங்கே என்னென்னா ஆத்மாங்கிறது விஸ்வன் ஸ்தூல ஷரீரத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கிற உணர்வுக்கு ஸ்தூல ஷரீரத்தோடு இணைத்து கொண்டிருக்கின்ற உணர்வுக்கு விஷ்வன் என்று பெயர் விஷ்வன் என்று பெயர் நம்ம எல்லோருக்கும் ஒரு காமன் நேம் விவகாரத்தில் விஸ்வஹா அந்த விஸ்வனுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் தான் ஓங்காரானந்தா ஹிரீங்காரானந்தா எல்லாம் அந்த மாதிரி பேர் வைக்கிறது அதெல்லாம் பேர் அதுக்கு மேலே தான் சைத்தன்யத்துக்கு அந்த பேருங்கிற விஷயம் வேறு இருந்தாலும் கூட இந்த விஸ்வன்கிறது எல்லாேருக்கும் இந்த ஸ்தூல ஷரீர அபிமானி சைத்தன்யம் விஸ்வஹா ஸ்தூல ஷரீர அபிமானி சைத்தன்யம் விஸ்வகா அந்த விஸ்வனுக்கு ஒரு ஸ்தானம் ஒரு லொக்கேஷன் விஸ்வன் முழுக்க இருக்கான் வியாபிச்சிருக்கான் இருந்தாலும் விஸ்வன் பிரதானமாக கண்களில் இருக்கான் அதுவும் ரெண்டு கண்லையும் ரொம்ப பிரதானமாக வலது கண்ணில் இருக்கான் இதை அவர் தியானத்துக்கு விஷயமாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே அவர் சொல்லிக் ஞானத்துக்கு விஷயமாக தான் சொல்கிறார் இருக்கிறார் அக்ஷினி புருஷா இந்த ஆத்மா இங்கே இது இது அக்ஷினி ஏஷகா புருஷா திருஷ்யத்தே ஏஷகா ஆத்மா இதுதான் ஆத்மா ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்ம இதுவே அமிர்தம் அபயம் பிரம்ம அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க ஹே பகவானே இந்த தண்ணீரில் தெரிகிறோமே அது மாத்திரம் இல்லை கண்ணாடியில் தெரிகிறோமே அதில் எது எது ஆத்மான் அந்த நிழல் ஆத்மாவான்னா எல்லாத்துலேயும் ஆத்மாதான் இருக்குதுன்னு விட்டார் மொட்டைய உங்களுக்கு தோணும் ஏற்கனவே அவங்க குழம்பு போய் வந்திருக்கான் அப்படின்னு தோணும் இங்கே அப்படி இல்லை இவன் க்யூரியாசிட்டியோடு வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அவங்களோட சிந்திக்கும்படி பண்ணுறார் நாங்கள் தண்ணீரில் பார்க்குறோமே தண்ணீரில் பார்க்குற நிழல் கண்ணாடியில் பார்க்குற நிழல் இதில் எந்த நிழல் சாயா ரூபம் புருஷம் ஜக்ரதுகு கண்ணில் தெரிகிறோன்னா இன்னொரு தங்கண்ணில் தெரிகிற நானா அவங்களுக்கு நிழல் கண்ணில் தெரிகிறான்னா தங் கண்ணிலே தன்னை பார்க்க முடியாது தங்கண்ணிலே தன்னை பார்க்க முடியாது தங்கண்ணை பார்க்கணுன்னாலும் நிழல் வேணும் இன்னொரு தங்கில் பார்க்கலாம் தன்னை தண்ணீரில் பார்க்கலாம் சுத்தமான இடமா இருந்தால் அது மாதிரி வருவாங்க எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது இது கிரானைட் அதில் தெரியுது ஆதரிசம் தெரியுது அந்த ஜென்னலே அதில் தெரியுது எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியாதுன்னு பரவாயில்லை எனக்கு இங்கே தெரியுது ஆ ஆதரிசம்னு சொன்னால் ரிஃப்ளெக்டிங் மீடியம்னு அர்த்தம் மிரர்னு கூட அர்த்தம் Reflecting Medium. Reflect பண்ணுற மீடியம் ஸ்வச்சம் ஆதர்ஷம் தக்ஷணாமூர்த்திக்கு தினம் காட்டுறாங்க பார்த்தீங்களோ அந்த வந்து ஸ்ரீ குரு ஸ்ரீகுரு தர்ப்பணம் ஈச பஷ்ய ஹே ஸ்ரீ குரு ஈஷ தர்ப்பணம் பசிய கண்ணாடியை பாரு கண்ணாடியில் ஒரு முகத்தை பாரு தினம் காட்டுறாங்க சுவாமிக்கு அந்த காலத்துலலாம் இந்த கண்ணாடி கிடையாது இப்போ பார்க்குறோமே இந்த கிளாஸ் கண்ணாடி கிடையாது அப்பெல்லாம் வந்து அது பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க மெட்டல்லையே அதுலேயே முகம் தெரியும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த கோவில்லாம் இந்த லதா சுந்தரின்னு இது இருக்கும் இந்த கோயில் என்ட்ரன்ஸில் இதெல்லாம் எதையோ சொல்லப்போ என வரேன் வருவாள் அந்த பெண் இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா கண்ணாடியை பார்க்குற மாதிரி அதெல்லாம் அந்த காலத்துலேயே உண்டு இப்படி இருக்கும் அது கோயில்கள் கவனிச்சாதான் தெரியும் கொடி இப்படி இருக்கும் அதுக்கு பேர் லதா சுந்தரி பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு இப்போ தாத்யம் இல்லை பிரம்மச்சரியத்தை பற்றி பேசிட்டு இருக்கும் ஆகையினால அது வந்து இதெல்லாம் அது இதை பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் இந்த படம் அது ரொம்ப அதுவே அழகாக இருக்கும் அந்த நிற்கிற பாஸ்டர் அந்த முகத்தை பார்க்கறது அந்த ஷில்பியோட திறமையெல்லாம் அதில் தெரியும் அது ஒன்று ஃபோட்டோகிராஃபி இல்லை கல்லில் செதுக்குறான் நம்ம என்னமோ சிப் எல்லாம் போட்டு இப்படி கிளிக் பண்ணிகிட்டே இருக்கோம் சும்மா சும்மா இந்தியாவது ஷேக் பண்ணாமல் எடுக்கணும்னு இப்படி நீங்கள் பண்ணாலும் கரெக்டாக வந்துடும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி இப்போ அப்போ அந்த ஷில்பி வந்து அவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் பண்ணுறாங்க எதுக்கு சொன்ன கண்ணாடியை பற்றி பேச வந்தோம் நமக்கு பாடம் முக்கியம் இல்லாட்டியும் சீக்கிரம் முடிக்க முடியாது அதுதானா என்ன எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான் பார் எல்லாத்துக்குள்ளேயும் தெரிகிறது அதுதான் அப்படின்னு விட்டார் மொட்டையாக சொல்லிவிட்டார் சர்வேஷு அந்தேஷு பரிகாயத்தை இத்திக உவாச்ச எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான் பார் பொதுவாக சொல்லிவிட்டார் இந்த தண்ணிக்குள்ளே தெரிகிறோமே அதுதான் ஆத்மாவா தண்ணிக்குள்ளே தெரிகிறது தான் ஆத்மாவா தண்ணிக்குள்ளே நம்மளை பார்த்தா தெரிகிறோமே அதுதான் ஆத்மாவா அப்படின்னு கேட்குறான் அப்புறம் வந்து இந்த கண்ணாடியில் தெரியறத அதுதான் ஆத்மாவா அப்படின்னு கேட்குறான் நீ ஏன் வச்சுக்கணும் ஒன்றுமே தெரியாதவன்னு நினச்சிக்கணும் இது கூடவா தெரியல இந்திரனுக்கும் வீரச்சனுக்கும் நினச்சிடா இங்கே கன்னியாடியில் தெரிகிறதே அதுதான் ஆத்மாவா சுவாமி அப்படின்னா எல்லாத்துக்குமே அது தெரியும்ப்பா அப்படின்னு விட்டார் தப்பாக சரி தப்பாக நீ சொல்கிறேன்னு சொல்லுறதே மாட்டேங்கிறார் பிரம்மஜி பிரம்ம ஏன்னா ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவங்கள போய் நீ தப்பு தப்பாக யோசிக்கிறியப்பா அப்படின்னு சொன்னால் அடுத்த க்ளாஸுக்கு இருக்க மாட்டானோ அதனால் வந்து எல்லாத்துலேயும் இருக்கு அப்படியே கொஞ்சம் ரெண்டும் கெட்டான்னா சொல்லணும் எல்லாத்துலேயும் தான் இருக்கு போய் காஃபி ஷாப்பா எல்லாத்திலையும் தான் இருக்கு அப்படி சொல்லிவிடு அதனால் சங்கராச்சர் சொல்கிறார் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப அபிமானம் இருக்கான் ஆத்மனி அத்தியாரோபித பாண்டித்ய மகத்வ பௌத்ருத்வத் தௌகி இந்திரவிரோஜன அவங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் இருக்கான் சிறப்புங்கிற எண்ணம் இருக்கான் அறிவு இருக்குங்கிற எண்ணம் இருக்கான் அப்படிதான் உலகத்தில் அவங்க பாப்புலராக இருக்காங்க அவர் வந்து என்னையா முட்டாள்தனமாக பேசுகிறேன் சங்கராச்சாரிய தௌ எதி பிரஜாபதினா மூட யுவாம் விபரீத கிராகிணவு நான் ஒன்று நீ ஒன்று புரிஞ்சுக்கிறே முட்டாள் அப்படின்னு சொன்னால் த தயோஹோ சித்தே துக்கம் சியாத் எல்லாம் சங்கராச்சர் அப்படி சொன்னால் அவங்க மனசில் துன்பம் ஏற்பட்டுடும் அதுக்காக வேண்டி உபரிஷத்தில் எப்படி இருக்கோ இல்லை சங்கராஜர் அதெல்லாம் அழகாக ஜஸ்டிஃபை பண்ணிவிடுற சித்தே துக்கம் சியார் தத் ஜனிதாச்சித்த அவசாதா துக்கம் வந்து எடுத்தால் கான்சென்ட்ரேஷன் போயிடும் கான்சன்ட்ரேஷன் போயிடுத்துனா குரு சொல்கிறதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகாது அப்புறம் கொஸ்டின் கேட்கணும்னு தோணாது அப்படிங்குறது பிரஸ்னஸ்ரவண கிரகண அவதாரணம் பிரதி உற்சாக விஹாத்தா அவனுக்கு இருக்கிற எந்தூசியாசம் கியூரியாசிட்டி போயிடும் எப்படிலாம் சொல்கிறத பாருங்கள் என்னெல்லாம் சைக்காலஜி அதெல்லாம் போய்டு அதஹா ரக்ஷணியவும் சிஷ்யும் ரெண்டே ரெண்டு பேர் தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான் ஆனால் இவன் ரெண்டு பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அதெல்லாம் முட்டா பசங்களான்னு சொன்னால் ஓடி போயிடுவான் ஆஹ என்னால் அதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து எல்லாம் ஆமாம் தெரியறதெல்லாம் ஆத்மாதான் அப்படி சொல்லிவிடுற எல்லாமே ஆத்மாதான் அப்படி சொன்ன உடனே அப்போ சங்கராச்சாரிய சொல்கிறார் எதுக்கு பிரம்மாஜி இப்படி பொய்யெல்லாம் சொல்லணும் அப்படின்னு யாராக கேட்கலாம் அதெல்லாம் பொய்யெல்லாம் இல்லை அது வந்து அவன் வந்து வெளியில் இருக்குன்னு நினச்சி கொடுக்கான் இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கான் நிம்மதி என்பது பணத்தில் தான் இருக்கிறது இந்த ஆத்மா வேறு வார்த்தையாக போட்டு பார்க்குறேன் சொல்கிறேன் எல்லாேரும் என்ன பண்ண அது இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்கான் இந்த நான்கிறது கொஞ்சம் இந்த பாடத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போகிறேன் அதாவது சாயாத்மா இங்கே என்ன பண்ணுறாங்க நிழலையே நான் நினைக்கிறான் அவ்வளவு தூரம் நிறைய பேர் இருக்காங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் நிழலையே தான் நினைக்கிறான் புள்ளையவே தான் நினைக்கிறேன் இல்லையா ஆத்மாவை புத்திர நாமாசி வேதமே சொல்வது பையன் பையன் வேறு நான் வேறு இல்லை தன்னையே பார்க்கறான் குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தையை பார்க்குற போது தன்னையே பார்க்குறான் அப்படின்னு வேதங்கள் சொல்லுகிறது அப்போ அந்த பையன் பேரில் அபிமானம் வருது ஆனால் இதெல்லாம் இந்த இடத்துல வரலை ஆக நிழலையே ஆத்மா என்று கருதினார்கள் அப்போ அவங்க நிழல் தான் ஆத்மாவான்னு கேட்ட உடனே எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான் இருக்குன்னா எப்படினா பதில் பார்வோம் எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான் இருக்குது அப்படின்னா ஓ எல்லா நிழலையும் எல்லாம் இதில் பார்த்தாலும் இந்த அந்த நிழல் தெரியுமே அந்த நிழல் தான் ஆத்மாங்கிறார் பிரம்மாஜி அப்படி தானே என்ன இந்திரா அப்படின்னா ஆமாம் விரோச்சனா எப்படி அப்படி தானே இதெல்லாம் நான் கற்பனை பண்ணிக்கிறேன் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு இந்திரன் சொல்கிறார் விரோஜன அப்படி தான் அப்படிங்கிறான் விரோச்சனை அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக வேறு இருக்கு இதை தெரிஞ்சுன்னா எல்லாம் கிடைக்கும் வேறு நிறைய பேருக்கு இந்த தேகாத்ம புத்தி வகுப்பில் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்கிறேன் நம்ம என்னென்னா விஷயாத்ம புத்தி தேகாத்ம புத்தி ஜீவாத்ம புத்தி பிரம்மாத்ம புத்தி நாலு தான் விஷயாத்ம இந்த இடத்துல இதை சொல்லி வைக்கிறேன் விஷயாத்ம புத்தி தேகாத்ம புத்தி ஜீவாத்ம புத்தி பிரம்மாத்ம புத்தி இதுதான் டெவலப்மெண்ட் நிறைய பேருக்கு என்னென்னா த உடம்பை கூட கவனிச்சிக்காம சாப்பாடு தண்ணி கூட சரியாக சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல சரியான நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறதில்ல சரியான நேரத்துக்கு உடம்பில் இருக்கிற கழிவுகளை கூட வெளிப்படுத்துறதில்லை அதுக்கெல்லாம் கூட டைம் கொடுக்காமல் பணம் பணம் பணம் பணம் பதவி எதுக்கு சொல்கிறோம் விஷயாத்ம புத்தி விஷயாத்ம புத்தின்னா என்ன எப்போ பார்த்தாலும் எல்லாம் இப்போ நானும் பார்ப்பேன் இல்லைன்னு சொல்ல மரத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் என்னப்பா இந்த மரத்தில் பூச்சி வந்துவிட்டு ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அந்த இலையெல்லாம் காய்ங்க சுவாமி இலையெல்லாம் காயில் பூச்சி அத்தி மரத்தில் இலையிலலாம் காய் காய்ச்சிருக்கேன் அப்படின்னு இலையிலலாம் காய் காய்க்காது அதெல்லாம் வந்து அத்தி அத்திக்காய் நிறைய காய்ச்சிருக்கு இலையில் வந்து அது வந்து ஏதோ பூச்சி கூடு கட்டியிருக்கு நிறைய அப்போ உடனே என்ன பண்ணும் அந்த பூச்சிக்கு மருந்து அடிக்கலாமா வேண்டாமா அது அடிக்கிறது ஆர்கானிக்காக இருக்கணும் இந்த வேறு இதெல்லாம் போடக்கூடாது பார்க்குற போதெல்லாம் இப்போ ஹோல் ஆசிரமம் க்ளீனாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் நான் நினப்பேனா மாட்டேன்னா நினைக்கணும் நினைக்கலன்னா நீங்கள் எந்த இங்கே இருக்கீங்கம்பாங்க அதனால் வந்து இதெல்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம் அப்போ அதுக்கு என்ன அது அது தப்பு இல்லை ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ஓனர்ஷிப் ஆட்டிடியூடுன்னு பேர் இதுக்கு அதெல்லாம் வச்சுருந்து நம்ம பார்த்துக்குறோம் எல்லோரும் நம்மளை நம்பி எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாம் சரியாக இருக்கணும்பா சொல்லிகிட்டே இருப்போம்னு வச்சுக்கோ அது நான் இது சொல்கிறது ஆசிரமம் கிரகஸ்தாசிரமத்தில் வந்து வீட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க தொடச்சு தொடச்சு தொடச்சி இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா புது அதாவது பழைய வீடு இருக்கும் புது வீடு ஒன்று கட்டுவாங்க பழைய வீட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா புது வீடு கட்டு போயிடுவான் அது ஒன்று உண்டு கோயம்புத்தூர் பக்கத்துலலாம் அப்புறம் யாராவது ரொம்ப முக்கியமான கெஸ்ட்டு வந்தால் அந்த வீட்டெலாம் திறந்து தொடச்சி அங்கெல்லாம் பேசிவிட்டு பழைய பூட்டின்னு வெளியில் வந்துருவாங்க இந்த வீட்டில் இருப்பாங்க நம்மலாம் ஒரு காலத்தில் பெட்டிக்கு உரம் போடுவோம் இப்போ இருக்கிற இதில் பேசிகிட்டே இருந்தால் க்ளாஸ் முடிக்க முடியாது அது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே இருக்கலாம் போல் அது வந்து அது மயமாக ஆகிடும் குழந்தைங்க மயமாக ஆகிடுறது வீடு மயமாக ஆகிடுறது பணம் மயமாக ஆகிடுறது அதுக்கு பேர் விஷயம் உடம்பை கூட கவனிச்சிக்க மாட்டோம் அப்புறம் என்ன ஆகும் அப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து புரிய ஆரம்பிக்கும் இதுக்கு தான் இதெல்லாமே தவிர அதுக்காக இது அப்படின்னு கொஞ்சம் எல்லாம் படிக்க அங்கங்கே அவேர்னஸ் எல்லாம் வர ஹெல்த் அவேர்னஸ் எல்லாம் வர வர காலமுறை எழுந்திருக்கவும் ஜாகிங் பண்ணவும் யோகா பண்ணவும் அதெல்லாம் பண்ணவும் கொஞ்சம் ஃபுட்டு கண்ட்ரோல்லாம் பண்ணவும் அப்போ என்னதுன்னா தேகாத்ம புத்தி உடம்பை எப்படியாவது காப்பாற்றணும் அதுவும் எதுக்குன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் நிறைய சம்பாதிக்க முடியும் அதுக்காக மோற்றத்துக்காக இல்லை உடம்பு நல்லா இருந்தால் தான் நிறைய சம்பாதிக்க முடியும் சௌரியமாக இருக்க முடியும் சமூகத்தில் பெருமையோடு இருக்க முடியும் ஆகையினால் சுவரை வச்சு சித்திரம் எழுதணும் அதனால் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் நல்லா ஏர்ன் பண்ணணும் ஆக தேகாத்ம புத்தி ஃபார் வாட்டுனா விஷயாத்ம புத்தியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஆக விஷயமே நான் சொல்லி உடம்பை கவனிச்சிக்காமல் இருக்கிறது அப்புறம் உடம்பை நல்லா எப்போ பார்த்தாலும் எப்போ அடிக்கடி திரும்ப திரும்ப காலம்புற ஒரு தினம் ஷேவிங் மத்தியானம் ஒரு தினம் ஷேவிங் எல்லாம் பண்ணி பண்ணி எப்பவும் டிப் டாப்பாக வச்சுக்கிறது எல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணணும் வேண்டான்னு சொல்லணும் அப்புறம் கொஞ்சம் இந்த ரிலீஜியஸில் அடிக்கடி என்ன பண்ணாலும் கஷ்டம் வருது சுவாமி அப்படின்னு மாப்பிள்ளை சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு டாக்டர் ஜோசியிட்டு போகும் அவரோடனே எதை பரிகாரம் பண்ணு அதை பண்ணணும் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் அதுலையும் கூட என்னென்னு கேட்டால் இதெல்லாம் இருந்தால் சரியாயிடும் அது சரியானால் வசதியாக வாழலாம் நிம்மதியாக அதில் தான் அப்போவும் தேடுறாங்க நிம்மதியை பொண்ணிலும் பொருளிலும் பெண்ணிலும் குடும்பத்திலேயும் தான் தேடுறாங்க அதுக்காக வேண்டி பரிகாரம் அதுக்காக வேண்டி கோயிலுக்கு போகிறது அப்புறம் எங்கேயோ தப்பி தவறி சத் சங்கத்துக்கு போனால் நீ உடம்பு இல்லை உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் உனக்கு பிறப்பு இறப்பு கிடையாது உடலுக்குத்தான் பிறப்பு இறப்புன்னு சொன்ன பிறகு இந்த உயிர் தான் நிறைய பல உடம்பை எடுக்கிறதப்பான்லாம் சொன்னதுக்கு பிறகு அது கொஞ்சம் புரிஞ்ச உடனே ஜீாத்ம புத்தி வருகிறது ஆஹா நான் இத்தனை நாளாக பணம் பதவி இதுதான் பெருசுன்னு நினச்சேன் இந்த ஜீவன் தான் முக்கியம் இந்த ஜீவனுக்குத்தான் இப்போ ஜீவ புத்தி வருது அப்புறம் ஜீவனாக இருந்துட்டு என்ன பண்ணுறேன் நிறைய ஜப்பம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் தபஸ் பண்ணுறேன் பணத்துக்கு பதவிக்கு புகழுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல உயிர் உய்வு பெற வேண்டும் அதனால் இறைவனை தியானம் பண்ணுறேன் நல்ல காரியங்கள்லாம் ஈடுபடுறேன் அப்போ அந்த ஜீவாத்ம புத்தி டெவலப் ஆகுது நிறைய பேருக்கு ஜீவாத்ம புத்தியே தகுறார் அதுவே பெரிய முன்னேற்றம் அந்த ஜீவாத்ம புத்தி வரணும் அதுக்கப்புறம் ஜீவாத்மா இருந்தது அப்புறம் கடைசியில் வந்து அப்போவும் என்ன ஆகும்னா எவ்வளவோ த எத்தனையோ ஜென்மாவில் என்னெல்லாம் பண்ணுன்னா தெரியல இந்த ஒரு ஜென்மாவில் நான் பண்ணுற சாதனையினால் நாம் அவற்றை அடைஞ்சிட முடியுமா அந்த சந்தேகம் வேறு வரும் இந்த ஒரு ஜென்மாவில் நான் பண்ணுற ஜபம் தியானம் பூஜைகளால் மாத்திரம் நாம் ஒற்றை அடைஞ்சுவிட முடியுமா அப்படின்னு சந்தேகம் வர்றபோது அப்போ தான் சாஸ்திரம் சொல்லும் நீ முக்தனாகத்தான் இருக்கிறாய் முதல் பாடம் என்னது நீ நிறைய உடம்பு எடுத்துட்டுருக்க இன்னும் எத்தனை உடம்பு எடுக்க போறியோம்போ இப்படி தான் பாடம் நான் பயப்படணும் பாதி அப்படி தானே பல கிளாஸில் சொன்னேன் பயம் வேண்டாமோ அடுத்த ஜென்மாவை குறித்து அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் இல்லையா இப்போ மாற்றி சொல்கிறேன் எதுக்கு பயப்படுறேன் நீ இப்போவே பிறக்கவே இல்லையே அப்படின்னா ஐயோ யோ இது முதலுக்கே மோசம் போய்ட்டு போட்ருக்கேன் இப்போவே சொல்கிறேன் நீங்கள் பிறந்திருக்கேன்னு யாரும் பசக்கவே கிடையாதே இல்லை இப்போ தான் நீங்கள் உங்கள் பாடம் நிறைய சொன்னல் நிறைய உடம்பு எடுத்திருக்கேன் இன்னும் எத்தனை உடம்பு எடுக்க போகிறதில் எத்தனையோ எடுத்துட்டேங்கிறீங்க இப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா அது சொன்னேன் உன்னை ஒரு வழிக்கு பண்ணுறதுக்காக தான் இப்போ சொல்கிறேன் தொம் பிரம்மாசி நீ பிரம்மம் உனக்கு மோட்சம் தேவை இல்லை ஏன்னா நீ மோக்தனாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு அதுக்கு லாஜிக்கலாக ஸ்ருதி யுக்தி சம்மந்த அனுபவத்தோடு சொன்ன உடனே அதில் ஸ்ரத்தை முதல்ல ஜீவாத்மாங்கிறதுக்கும் ஸ்ரத்தை ஜீவன் இல்லை நான் பிரம்மங்கிறதுக்கும் ஸ்ரத்தை வேணும் ஸ்ரத்த மாத்திரம் இல்லை யுக்தி பூர்வமாகவும் சிந்தனை அப்புறம் ஒத்துக்கிறான் அகம் பிரம்மாஸ்மி ஆஹா விஷயாத்ம புத்தி டூ தேகாத்ம புத்தி நிறைய பேர் எந்த புத்தியில் இருக்காங்க உலகத்தில் சந்தோஷமாக நீங்கள் சொல்லுவீங்களா இப்போது நிறைய பேர் எந்த புத்தியில் இருக்காங்க எல்லோரும் விஷயாத்ம புத்தியில் தான் டைம் போயின்ட்டுருக்கு அடுத்தது தப்பித்தவர் கொஞ்சம் தேகாத்ம புத்தி அப்புறம் தேகாத்ம புத்தியிலேருந்து இந்த பக்தி இருந்தாலும் ஜீவாத்ம புத்தி நிறைய பேருக்கு இல்லை பக்தி இருக்குது பூஜை பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நான் ஜீவனுங்கிற அந்த எண்ணம் வரல தேக வத்திர்த்தத்ம புத்தி நிறைய பேருக்கு இல்லாமத்தான் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க ஜீவாத்ம புத்தியோட ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறவங்களாம் வெரி ஃப்யூ அதுலேயும் மகாஃபியூ ஜீவாத்ம புத்தியை விட்டு பிரம்மாத்ம புத்தி அப்புறம் அது என்ன விஷயங்களாக என்னை நான் கருதி கொண்டிருந்தேன் விஷயங்களோடு என்னை இணைத்து கொண்டிருந்தேன் பிறகு உடலோடு என்னை இணைத்தேன் பிறகு உயிரோடு என்னை இணைத்து கொண்டேன் நான் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தூய உணர்வு பிரம்மமாக இருக்கிறேன் என்று இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் நான் பொருள் அல்ல நான் உடல் அல்ல நான் உயிரல்ல நான் உணர்வு பிரஜானம் பிரம்மைவ அகமஸ்மி அதுக்கு போகணும் அதுக்கு போகணும்னா என்ன அது எங்கே போகிறது புரிஞ்சுக்கணும் போக முடியாது இது எங்கேருந்து ட்ராவல் பண்ணுறது தூக்கத்திலேருந்து முழிக்கணும்னா என்ன பண்ணணும் முழிக்கணும் அவ்வளோதான் வேறு என்ன பண்ண முடியும் நான் உறக்கத்திலேருந்து விழிப்பு நிலைக்கு போகப் போகிறேன்னா என்ன போகிறது அங்கே என்ன ட்ராவல் இருக்கு கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஆக இதோட இருக்கிற ஐடென்டிஃபிகே ஐடென்டிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும் அதுதான் சந்நியாசம் விஷயாத்ம புத்தி சன்னியாசா தேகாத்ம புத்தி துவாரா விஷயாத்ம புத்தி சந்நியாசா ஜீவாத்ம புத்தி ஜானேன தேகாத்ம புத்தி சந்யாசா பிரம்மாத்ம புத்தி ஜானேன ஜீவாத்ம புத்தி சந்யாசா அப்புறம் தே பிரமாத்ம புத்திக்கு என்ன அந்த புத்தியும் விடனுமான அது விடணும்னு இல்லை புரிஞ்சுனதுக்கு பிறகு அமைதி எல்லாம் அடங்கிடும் அண்டபகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே ஆஹ் இது சொன்ன உடனே எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்குது அவங்க சொன்ன உடனே எல்லாற்றுக்குள்ளேயும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதாவது அவன் தன்னையே நிழலாக பார்க்குறான் நிழலை தானாக பார்க்கறான் நிழலை தானாக கருதினார்கள் அவர் உடனே அடுத்த கண்டத்துக்கு போகிறோம் இப்போ ஆக இந்த இது முடிஞ்சுது என்னாச்சு பிரம்மதேவருடைய அறிவிப்பு நோக்கம் என்ன மாணவர்களையும் ஆசிரியரையும் சேர்த்து காமிக்கணும் இந்த கதை மாணவர்களும் ஆசிரியர்களும் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் ஆசிரியர் இந்த மெய் அறிவு கல்வியை கற்க வேண்டும் வள்ளுவர் சொன்னார் கற்று ஈண்டு மெய்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றார் ஆசிரியர்கிட்ட போய் முறையா படித்து தெரிஞ்சுக்கணும் என்று திருவள்ளுவரும் சொல்கிறார் அவர் வந்து கண்ணில் தான் எதுக்காகப்பா இங்கே இருக்கீங்கன்னு கேட்டார் எல்லாம் இந்த மனசில் வச்சுருக்கணும் முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சாரியாக இருந்து சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட் அவர் கேட்டு நாங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோன்னு சொல்ல அந்த புருஷன் கண்ணில் இருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த நிழலில் தெரிகிறதை அது தானு கேட்க எல்லாத்துக்குள்ளேயும் அவன்தான் இருக்கான்னு பொட்டாம் பொதுவாக ஒரு பதிலை சொல்லி வச்சு விட்டார் அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கியூரியாசிட்டி இருந்துன்றிருக்கு அதுக்காக இன்னும் தெளிவாக சொல்கிறார் தெளிவாக அவனோட குழப்பத்தை தெளிவுபடுத்துகிறார் ஆனாலும் குழப்பத்தை முழுசாக தீர்க்கறது இல்லை பாரு உதசராவ ஆத்ம நமவேக்ஷியாத்மனஹ தன்மே பிரபரும் इति तौह तौह प्रजापति தௌஹ உதே அவே தௌ பிரருவா பசிய தௌதமா வா ஆகேபிய பிரதிரூபமிதி அதாவது தண்ணீர் நிறைஞ்ச பாத்திரம் சருவம் நம்ம சொல்லுவோம் வீட்டிலலாம் வெந்நீர் சருவம் அந்த பாத்திரத்தை சருவம் அது சராவம் உதசராவம்னா என்னர்த்தம் நீர் நிறைந்த பாத்திரத்தில் ஆத்மானம் அவேக்ஷிய ஆத்மானம் அபேஷிய இப்படி பார்த்தாராம் நீர் ஒரு தண்ணி பாத்திர வச்சு இப்படி பார்த்துட்டு நீங்களும் பாருங்கோ நீங்களும் பாருங்கோ ஆத்மாவை தெரியலன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னாராம் போய் கண்ணாடியில் பாரு கண்ணாடியில் நீ தெரியலன்னா என்கிட்ட வந்து சொல்லுன்னா எப்படி இருக்கும் கண்ணாடியில் போய் பாரு தண்ணிக்குள்ளே உன்னை பார் பார்த்துட்டு தெரியலேன்னா என்கிட்ட வந்து சொல்லுண்ண ராமாயணத்தில் வரும் ராவணன் கண்ணாடி கிட்டே போய் நின்னா நான் யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னால் அவன் தலையே தெரியலையான் அது ஒரு சகுனமாக அவனுடைய இறுதி காலத்தை அவன் தெரிஞ்சுடான்னு சொல்கிறதுக்கு ராமாயணத்தில் வர்றது எப்படின்னு தெரில ராவணன் கண்ணாடிக்கிட்ட போய் இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்குறானான் பார்த்த உடனே கண்ணாடியில் தலை தெரிய மாட்டேங்கிறான் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது அப்படி பெரியவர் சொல்லி கேட்டிருக்கேன் நான் இந்த ஸ்லோகத்தை டேரக்டாக பார்க்கல உதசராவ ஆத்மான அவேக்ஷ ஆத்மனஹான விஜா நீதா தன்மே பிரபருவே அவேக்ஷான் சக்ராதே அவங்க உடனே என்ன பண்ணாங்க உடனே பார்த்தாங்க தௌக பிரஜாபதி அவங்கள்ட்ட பிரஜாபதி கேட்டார் கிம் பசிய என்ன பார்க்குறீங்கப்பான் இத்தி தௌஹோ சத்துஹ சர்வமேவ இத ஆத்மானம் பியாவ ஹே பகவானே மரியாதையா பேசுறாங்க ஒரு ஒருத்தரையும் ஹே பகவன் இதுக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது அதாவது ஒரு ஒருத்த ஒரு குருக்கிட்ட போனான் போய் குருநாதா நான் அந்த குரு கிட்ட போனேன் இந்த குரு கிட்ட போனேன் நிறைய குருமார்கள் பேர்லாம் சொன்னான் சொல்லி அவங்கள்ட்ட எல்லாம் போய் நான் படிக்க போனேன் அவங்க வந்து கடவுளை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு நேரம் சொல்லிவிட்டான் சரி ஆசிரமத்திலே இரு ஒரு மாதம் ஆச்சு இருந்தான் ஒரு நாள் பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு வாசல்ல ஆசிரமத்து வாசல்ல ஒரு கட்டில் போட்டு படுத்திருக்கார் குருநாதர் இவன் வந்து கா அவருக்கு சர்வீஸ் பண்ணிட்டுருக்கான் உடனே கே பௌர்ணமி ஆசிரமத்து வாசல் கட்டில் அதில் படுத்துட்டு இருக்கார் இவன் கால் பிடிச்சி விட்டுட்டுருக்கான் குருவுக்கு கேட்டார் மேலே ஆகாசத்தில் என்ன தெரியறது அப்படின்னு கேட்டார் ஆகாசத்தில் என்ன தெரியறதுன்னா அப்படியே இது கூடவா தெரியாமல் கேட்குறாரு நம்மள்கிட்ட அப்போவே தோணி எடுத்தவனுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க மேலே நிலா இருக்கு ஓஹோ இந்த தெரு கடைசியில் போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துவா கடைசி சரி சொன்னாரே அவருக்கே அப்பயே உறுத்திட்டு இருந்தது அங்கேயும் நிலாதான் தெரியுதுண்ணா அடுத்த தெருவுக்கு போய் பார்த்துட்டு வா அப்படின்னா அங்கே நிலாதான் தெரியுதுண்ணா இந்த தெருவுக்கு போ இப்படியே அவனை அலக்கழித்து ஆத்தங்கரைக்கிட்ட போய் பார்த்து வாடினா அலக்கழிகள் கழித்து கடைசியில் அவன் வெறுத்து போய் எங்கே போனாலும் ஒரே நிலாதான் தெரிய போகுது அப்படின்னா அது மாதிரி தான் நீ எந்த சாமியார்கிட்ட போனாலும் தான் இது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு இது டீச்சிங் வச்சுக்கோங்க இல்லை இல்லை அந்த சாமியார் சொன்னதை விட நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு அப்படி சொல்கிறது அது மாதிரி இங்கேயும் அவர் என்ன பண்ணுறாருனா என்ன உனக்கு தெரியுதா உனக்கு தெரியுறதா அப்படின்னா ஆமாம் தெரியாமையாக இருக்கும் ஊருக்கே தெரியுது அப்படின்னா அது ஊருக்கே தெரியுங்கிறது உனக்கும் தெரியணும் இல்லை அதுதான் முக்கியம் எனக்கு மாத்திரம்தான் தெரியும்னு நினச்சிக்காது என்ன ஆத்மானம் பஷியாவை நாங்கள் பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்க்குறோம்ப்பா அப்படின்னா அது வந்து அப்போ இருந்து தெரியுது மேலே நிற்கிறான்னு தெரியுது இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஓரத்தில் இப்படி பார்க்குறான் பார்க்குற போது ஆ லோமபியா ஆ நகேபியா ஆஹா தலையிலருந்து லோமம்னா தலைமுடி முதல் கால்வரை ஆ லோமபியா ஆ நகே பிரதிப்பவ நாங்கள் நிழலை பார்க்கிறோம் அவ்வளோதான் மந்திரம் முடிஞ்சு வச்சு அடுத்த மந்திரம் தௌஹ பிரஜாபருவ சலங்கிருத்த பரிஷத்தௌ उदशरावे அவே தௌஹங்க சு பரிஷ் சோதராவே அவோஞ்சே தௌ பிரம் பி தௌ பிரருவ பிரஜாபதி அவர்களிடத்தில் கேட்டார் சொன்னார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க முதல்ல உங்கள இருந்து ரொம்ப நாள் இங்கே ஆசிரமத்தில் முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கீங்க சாஸ்திரத்தில் ஆசிரமத்தில் அந்த ரொம்ப அந்த காலத்தில் இருக்கணும்னா ஷேவ் பண்ணிக்கக்கூடாது பிரம்மச்சாரி ஷேவ் பண்ணிக்கக்கூடாதுன்னு ரூல் ஷேவ் பண்ணிக்கூடாது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அதாவதுக்காக வந்துன்னா என்ன நகம் வெட்டப்படாது இதெல்லாம் சொல்லுவாங்க இன்னும் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் குளிக்கவே விடாது பல்லு தேயக்கூடாது இதெல்லாம் எப்படி இருந்தாங்களோ தெரியல குளிர் பிரதேசம் பல்லு தேய்க்கூடாது குளிக்கக்கூடாது ரொம்ப சாப்பிடக்கூடாது நகம் வெட்டக்கூடாது ஷேவ் பண்ணக்கூடாது அப்படின்னா அழுக்க மூட்டே ஆகிடுதானே இப்படி தான் தோணும் நமக்கு எப்படின்னு தெரியல இருக்கு அந்த விதியெல்லாம் இருக்குது எப்படி அது வந்து அது குளிர் பிரதேசமாக இருக்கும் அதனால அதை சொல்லுவாங்க அந்த திபேத்துலாம் குழந்தை பிறந்த உடனே தாய் வயிற்றுலேருந்து வந்தோடனே ஒரு குளிப்பாட்டு செத்தப்புறம் இன்னொரு குளிப்பாட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் ரெண்டே குளியில் தான் ஹோல் பிறவியா எக்ஸாசரேட் பண்ணலை ஃபேக்டை சொல்கிறேன் திபேத்துலாம் அப்படி தான் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய சொல்லுவாங்க குளிக்கிறது கிடையாது அவங்க ஊரில் அது கிடவும் கிடையாது ஏன்னா அது செடி கொடிகளும் சரியாக முளைக்காது தண்ணியும் கிடையாது ஆனால் இப்படி தான் இது பண்ணுற தண்ணி கொஞ்சம் இருக்கும் ஏதோ லீவ் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் ஆக இவர் சொன்னார் என்ன பண்ணார் நீங்கள் எல்லோரும் வந்து முதல்ல உங்கள் இதெல்லாம் நகத்தையெல்லாம் வெட்டுங்கோ முதல்ல நல்லா ஷேவ் பண்ணுங்க பண்ணிவிட்டு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கோங்கோ உங்களை நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும் நீங்களாம் ராஜாவாக இருந்தவங்க நீ தேவ ராஜா இவன் அசுர ராஜா அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க பரிஷ்கிருத்தம் பரிஷ்கிருதம் பூத்வா அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல நகமெல்லாம் வெட்டி பாடிலாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்ல ஏதாவது லக்ஸு சோப்பெல்லாம் போட்டு குளித்து அதனால் அப்புறம் வந்து நல்ல துணியெல்லாம் வாங்கி உடுத்தின்ட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் ராஜானா கேட்கணுமா கீரீட்டவெல்லாம் வச்சுட்டு வந்து பாருங்க தண்ணிக்குள்ளேன்னு இன்னொருத்தராக இருந்தால் இரிட்டேட் ஆகிடுவோம் நம்ம இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் கேட்குறதுக்கே இரிட்டேஷன் இருக்கு யாரும் அவனு உங்களுக்கு இருக்கோ இல்லையா தெரியாது வரும் சாதாரணமாக இரிட்டேட் ஆகிடுவோம் ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்ரத்தையோடு அவர் சொன்ன மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை பாருங்கன்னு உடனே எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அது திரும்ப ரிப்பிட்டேஷன் சாத்வலங்கிருத்தவ் சுபசன பரிஷ்கிருதவ் பூத்வா உதசராவே அவேக்ஷே தாம் இத்திக்ச சொன்னார் உடனே அவங்க என்ன தௌக அவர்களும் நன்ற அலங்காரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உதசராவே அவை என்ன பார்க்குறப்பா கிம் பசியாச்சு கேட்டார் அவங்களும் உடனே சொன்னாங்க படிக்கலாம் அடுத்து यथै भगवः भगवः யேத மாம் சலங்கிருத்தமேமௌகல பரிஷத்த விஷ ஆச்சமயம் ஏதத் தௌஹோச்சு அவர்கள் சொன்னார்கள் நீங்க சொன்னபடியே நாங்கள் பண்ணிட்டு வரோம் சொல்லி எல்லாம் ரிப்பீட்டேஷன் சாத்வலங்கிருத்தன பரிஷ்கிருதமே ஏமௌகவா சுவாத்வலங்கிருதோ சுவசன பரிஷ்கிருத இப்படிதானே இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாங்க அதில் பார்த்த உடனே என்ன தெரியுது நாங்கள் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுது இதுலருந்து என்ன சொல்ல விரும்புறாருன்னா நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் நிழல் உண்மை அல்ல நிஜம் வேறு நிழல் வேறு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அவருக்கு லட்சியம் நிஜம் வேறு நிழல் வேறு பிரதிபிம்பம் மித்யா பிம்பம் சத்தியம் இதுதான் பாடும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் இதுதான் பொதுவாக சொல்லிவிட்டார் இது தானா எது தான் கேட்கலை இவங்களும் அப்புறம் உடனே என்ன சொல்கிறார் அப்படி அப்படியே தெரியணும் இதுக்கு முன்னால் போகிறபோது சாதாரணமாக பார்த்தாங்க என்ன நகம் வெட்டாமல் தாடி மீசையோடு பார்த்தாங்க இப்போ நகம் கை இதெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க அவ பார்த்த உடனே அவர் சொன்னார் இப்போ எப்படி தெரியறதுன்னு கேட்டார் இப்படி தெரிகிறோம் அப்படின்னு ஒன்று இதுதான் இப்போ ஆத்மா இதுதான் அமிர்தம் இதுதான் அபயம் இதுதான் பிரம்மம் அப்படின்னு ஒன்று எஸ் சார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சாந்த ஹிருதய் பிரவ பிரஜதுஹூ ரொம்ப சங்கராச்சார் சொன்னார் அவ்வளோதான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க சரின்னு சொல்லி சரி பா நமஸ்காரத்தை மொழி டீச்சிங் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போய்விட்டார்கள் அவ்வளோதான் அப்புறம் அவர் வந்து தனியார்ந்தன் நான் சொன்னதை கொஞ்சமாக கேட்கப்படாதோ இவங்களுக்கு எவ்வளோ புத்தி இருக்குதுன்னு பார்த்தேன் இவ்வளோ தான் புத்தி இருக்குது அப்படின்னு இவர் அவங்கள சீட் பண்ணிவிட்டார் நம்ம நினைக்கிறோம் சங்கராச்சாரியார் இதெல்லாம் இல்லை அவன் சிந்திக்கிறானா இல்லையான்னு பார்க்கணும் இது எப்படி ஆகும்னு கேட்க வேண்டாமோ சொன்னதை அப்படியே வா கேட்கறது இதிலிருந்து அப்படி ஸ்ரத்தை இருக்கலாம் அது எப்படி ஆகும்னு கேள்வி கேட்டால் தானே சொல்ல முடியும் ஆனால் இவங்க வந்து நிழலை வந்து திரும்ப திரும்ப நிழையில் தான் பார்த்துட்டே இருக்காங்க இவனு திரும்ப திரும்ப நிழலை பார்க்கற போது யோசிப்போம் யோசிப்பானான்னு பார்க்குறாரு ஆமாம் அப்புறம் கடைசியில் நிழலை பார்த்தா இதுதான் அலங்காரமாக தெரியறோம் இப்போது முதல்ல அலங்காரமாக தெரியல இப்போ அலங்காரமாக தெரியறோம் அலங்காரம் பண்ணிட்டு வந்தால் அலங்காரமாக தெரியறோம் நம்ம இந்த பக்கம் போயாச்சுன்னா அதில் ஒன்றும் இருக்காதுன்னு அதெல்லாம் யோசிக்கப்படாதோ அலங்காரம் பண்ணலைன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் காட்டுறது நான் எப்படி இருக்கேனோ அப்படித்தான் காட்டுது யா திருஷ்டி ததா பலம் மாறி நான் எப்படி இருக்கேனோ அப்படித்தான் அதுவும் தெரியுது அதில் ஏதாவது விசாரம் பண்ணக்கூடாதுன்னா அவங்க விசாரம் பண்ணல இது அவரும் என்ன பண்ணிட்டார்னா இது எப்படி ஆத்மாவாகனு கேட்க வேண்டாமோ இது எப்படி ஆத்மாவாகவும் அபயமாகவும் அமிர்தமாகவும் அப்படின்னு ஆகும்னு கேட்குறாங்களான்னு கேட்கல அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்குது குருக இருக்கிற வித்தியை கேட்கிற ஆர்வத்தால் தான் வாங்கணும்னு சொல்லி மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் இருக்கு குருவினிடம் இருக்கும் வித்தியை மாணவன் தன் கேட்கும் ஆர்வத்தால் வெளிக்கொணர வேண்டும் எப்படி கிணறு வெட்டும் கருவியை கொண்டு கிணற்றை வெட்டி அதில் நீரை பெறுகிறோமோ அப்படி கேட்கும் ஆர்வம் என்ற கருவியை கொண்டு குருவின் உள்ளத்தில் இருக்கும் அறிவாகிய நீரை பெற வேண்டும் யசா கனன் கனித்திரேன நரோவார் அதி கச்சதி ஏவம் குரு கதாம் வித்யாம் சுஷ்ரூஷையா என்று மனுஸ்மிருதி ஸ்லோகம் சொல்லுகிறது அல்ல கேட்குறதுக்கு உண்மையிலே ஆர்வம் இருக்கா இல்லை எல்லாம் வந்திருக்கானா எல்லோரும் வர்றாங்க நானும் வந்து உங்கள்ட்ட கேட்கல ஏதாவது சொல்கிறாங்க எல்லோரும் ஆத்ம ஜியானத்தினால் நிம்மதியாக இருக்குங்கிறாங்க எனக்கு ஆத்மாவை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து கேட்டால் அவங்கள வந்து இது மிஸ்கைடு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அது அவங்களே திங்க் பண்ணு அப்படியா வேறு சாமியார்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளே சப்போஸ் மிஸ்கைடு பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் இப்போ பண்ண மாட்டோம் அது வேறு சமாச்சாரம் ஆனால் இங்கே இப்படி பண்ணுறாரு மிஸ்கைடன்ஸ்ன்னு கொடுக்க சொல்ல முடியாது பிரம்மாஜிக்கு பெரிய பதவி அவங்க மதிப்புக்குரியவர் தான் அவர் ஆனால் அவர் சொல்கிறத பார்த்தா இப்படிலாம் இருக்குது ஆதிசங்கரர் இதெல்லாம் சொல்கிறார் இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் பேஸ்டு அப்படிங்கிறார் எல்லாம் மனோதத்துவ ரீதி அவங்களை சிந்திக்க தூண்டனும் அதெல்லாம் நான் பாஷ்யங்கள்லாம் படிக்கலை படித்தா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி அதெல்லாம் கொஞ்சம் வேறு சொல்கிறோம் अनुलभ्य अनुविद्य देवा आसुरावा பிராப்தருவாச்சிரேதவிஷ் அசுராவராஷ் சாந்தயேவ அசுராஞாம தேயோஹித்தம் உபனம் பிரோவ ஆம மஹைய ஆச்சரிய ஆனமே महयन மகையாத்மா பரிச்சரன் உபௌலோகாப்னோதீ இமம் சாமுஞ்சேத்தீ தௌக அன்வீக்ய அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க எங்களுக்கு திருப்தி நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டீங்க இப்போ இதுதான் ஆத்மான உடனே நீங்கள் ரெண்டு புரிஞ்சுக்கணும் அதாவது நிழலை பார்த்து இந்த நிழலில் தெரிகிற வடிவந்தான் ஆத்மா அப்படின்னு உடனே அதில் கொஞ்சம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இந்த உடம்பு தான் நான் அப்படி புரிஞ்சுட்டாங்க ஆ நிழல் நான் அந்த நிழலில் தெரியும் நான் இந்த நான் இல்லை என்றால் அந்த நான் இல்லை எனவே நான் என்பது உடம்பு தான் தீர்மானம் சாயாத்மாவிலிருந்து தேஹாத்மாவுக்கு வந்தாச்சு சாயாத்மாவை ஆத்மாவை நினைக்கலை அந்த சாயாத்மாவுக்கு எது எது காரணமோ அது ஆத்மாவோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் அவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே பிரம்மாஜி சொன்னாரான் என் பாடத்தை அவங்க சரியாகவே புரிஞ்சுக்கல தனியாக சொன்னாரான் தாவூக அன்வீக்கிய ஆத்மானம் அனுபலபிய அனுவித்ய விரஜத விரஜத அவர்கள் ரெண்டு பேரும் இந்த அந்த ரொம்ப கடினம் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்கார் ஆசுதோஷானந்த சுவாமி ரொம்ப அண்மையம் பண்ணுறது ரொம்ப கடினம்தான் இது அங்கங்கே அப்படி இப்படி சப்தங்கள்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு நிறைய வேலை பண்ணணும் இன்னும் வேலை பண்ணணும் அது இதுலேயும் வேலை பண்ண வேண்டியது இருக்குது தௌக அன்வீக்க்ச பிரஜாபதி ருவாச்சார் பிரஜாபதி பிரம்மதேவர் அவங்கள பார்த்துட்டு ஆத்மாவை தெரிஞ்சுக்காமையே போகிறாங்க இவர் சொன்னார் இதுதான் ஆத்மான்னு ஆத்மாவை தெரிஞ்சுக்காமையே போகிறாங்கப்பா அப்படின்னு நினச்சிண்டாராம் இதை போய் ஞானம்னு நினச்சான்னா அசுரங்க இவங்கள ஒரு வழி பண்ணுவான் அப்படின்னு நினச்சாரான் பிரஜதா எத்தரே எத்தரேனா யாராக இருந்தாலும் ஏதது உபனிஷதாக பவிஷ்யந்தி இந்த இந்த அறிவை உடையவர்களாக இருப்பார்களேயானால் உபனிஷத்துனா இந்த இடத்துல ஞானம் இந்த அறிவை உடையவர்களாக இருப்பார்களே தேவாவா அசுராவா தே பராபவிஷ்யந்தி அது தேவனானாலும் சரி அசுரனானாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் யாரும் ஜெயிக்க முடியாது இவன் கொஞ்சம் இவன் ஒரு தினம் ஜெயிப்பான் அவன் ஒரு தினம் ஜெயிப்பான் அப்படி மாறி மாறி இருக்குமே தவிர உண்மையில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொன்னாராம் பவிஷந்தந்தி இப்பறம் என்னது சகா விரோச்சனா சாந்தஹிருதயா ஏவ அசுராஞ்சகாம சாந்த ஹிரதயாங்கிற கிருதார்த்த புத்திங்கிறார் சிங்கராஜர் தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சினுட்டேன் அப்படின்னு அவன் நினச்சின்னு உடானான் யார் விரோச்சனை சாந்தஹிருதயா ஏவ சாந்த ஹிருதயான அந்த கியூரியாசிட்டி போயிடுச்சு தெரிஞ்சுக்கணும்னு வந்தால் தெரிஞ்சுன்னுட்டாச்சு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லி அவன் போய்ட்டான் அப்புறம் போய் அங்கே போய் அவங்கள்ட்ட என்ன சொன்னால் இதுதான்ப்பா நம்ம எல்லோரும் நான் இந்த உடம்பு தான் ஆத்மா இதை இந்த உடம்பை நான் ஆத்மானு யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டார் அதெல்லாம் டீட்டெயிலாக போடலை அதனால் என்ன சொன்னால் ஆத்மா ஏவ மகையஹா இந்த உடலே போற்றுதற்குரியது சிறப்பானது ஆத்மா பரிச்சரியா இந்த உடம்பை இந்த உடம்புக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து அது கேட்கறதெல்லாம் கொடுத்து அதுக்கு சேவை பண்ணணும் ஆத்மானமேவ இக மகையன்னு ஆத்மானம் பரிசரன் உபௌ லோகவ் அவாப்னோதி இமம் ச அமும் ச இதி இந்த உடலை நன்றாக பேணி உடலுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து உடலுக்கு சாப்பாட்டை கொடுத்து இதுக்கெல்லாம் சிக்ஸ் டாக்டர்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஒரு மெயில் வந்தது நான் பார்த்தேன் சன்லைட் அப்புறம் ஃபுட்டு ஸ்லீப்பு வேலை ஒர்க்கு எல்லாம் பிரித்து போட்டிருந்தாங்க நрия இருக்கு 6 டாக்டர்ஸ் 6 டாக்டர்கள் ஃப்ரீ டாக்டர்ஸ் அது வரை போட்டாங்க 6 ஃப்ரீ டாக்டர்ஸ் இன் आवर லைஃப் फर्स्ट டாக்டர் இஸ்サン லைட் னு போட்டாங்க நான் ஃபுல்லா ஞாபகம் வெச்சுக்கல கடைசி டாக்டர் ரெஸ்ட் இ ரெண்டே पर्सन நான் கிளம்பறதுக்கு முன்னாடி பார்த்தேன் அதனால ஞாபகம் வெச்சுக்கல அதாவது முதல் டாக்டர்サン லைட் கடைசி டாக்டர் ரெஸ்ட் இடையில் ஒன்னு பார்த்தேன் ஃபுட் போட்டிருந்தது டயட் டயட்டு தான் போட்டிருந்தாங்க வாட்டர் ஏர் வாட்டர் ஒரு டாக்டர் ஏர் ஒரு டாக்டர் காற்று அதை நல்லா சுவாசிக்கணும் பிராணாயாமம் பண்ணணும் அப்புறம் வந்து சன்லைட்டு படணும் அப்புறம் டயட்டு சரியாக இருக்கணும் அப்புறம் வெஜிடபிள்ஸ் நிறைய அதெல்லாம் போட்டிருந்தது அப்புறம் ரெஸ்ட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க இன்னும் ஒன்று என்னும் ஞாபகம் இல்லை பார்த்துட்டு இருந்து சொல்கிறேன் சுவாமிகளுக்கு நிறைய பேர் இதெல்லாம் அனுப்பிச்சின்னு இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மகையன்று பரிச்சரன் உபௌ லோக்கௌ லோக்கவ் லோகவ் அவாப்னோதி இதை மகையன்னுன்னா இதை பூஜை பண்ணி இதைக்கு சர்வீஸ் பண்ணி அப்படின்னா இந்த உடம்பை நல்லா வச்சுட்டுருந்தீங்கன்னா எங்கேயும் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் கேட்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் பெறலாம் ஆரோக்கியம்தான் மூலம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஆகையினால உடம்பு நல்லா இருந்தாலே போரும்பா உண்மைதான் அது ஆரோக்கியம் இருந்தாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அது வாஸ்தவம் தான் அது சொன்ன உடனே எல்லாம் அடைய முடியும்னு சொல்லிவிட்டார் யார் அதுக்கு பேர் இவர் விரோச்சனை போய் சொல்லிவிட்டார் அதுக்கு பேர் அசுரோபனிஷத் அசுரோபனிஷத்துனா என்ன அர்த்தம் அசுரஞ்ஞானம் அசுரோபனிஷத்துன்னா அசுரஜானம் அசுரஜானம்னா என்ன உடம்பே நான்குற எண்ணத்துக்கு பேர் அசுர ஜானம் தேகோஹம் அப்படிங்கிற ஞானம் அசுர ஜானம் அசுர ஜானம் அசுஷு ரமந்தே இசுரான்னு சொல்லுவோம் அசுஷு ரமந்தே இசுர சுசு ரமந்தே இரகா அசுஷு ரமந்தே இசுர அதாவது அதர்மமான புல நின்பத்தை அசுரன் தர்மமான புல நின்பத்தை சுரன் சுரன்ன தேவன் சுராக அசுர இந்த பிராமணர்களுக்கெல்லாம் ஒழுங்காக வேதம் படித்து ஒழுங்காக யாகங்கள்லாம் பண்ணியிருக்கின்ற பிராமணர்கள் அவங்கள சொல்கிறேன் வேதங்களை முறையாக படித்து ஒழுங்காக முறையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற பிராமணர்கள்னு சொல்லணும் அவர்களுக்கெல்லாம் பேரு சாஸ்திரத்தில் பூசுரஹா பூசுரஹா பூசுரஹான்னா மண்ணில் வாழும் தேவன் அப்படின்னு அர்த்தம் மண்ணில் வாழும் தேவன் பூசுரஹா யார் ஒழுக்கமாக வாழ்ந்தாலும் பூசுரந்தான் பூசுரா சந்து நிர்பயாக சில பேர் சொல்லிப்பாங்க பிராமணா சந்து நிர்பயாகக்கு பதிலாக பூசுரா சந்து நிர்பயாக ஏன்னா பிராமணங்கிற வேடை கேட்டால் நிறைய பேருக்கு காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகுது அந்த வேர்டை கேட்டாலே எல்லாேருக்கும் காம்ப்ளெக்ஸ் வருது சுப்பீரியாரிட்டி இல்லாட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துவிடுது ஆ இதனால் பூசுராஹ் இப்போ மாற்றிட்டாங்க இன்னொரு வார்த்தைக்கு வந்துவிட்டாங்க எல்லாம் டெவலப் பண்ணிகிட்டு எல்லா வார்த்தையும் மாத்திர மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மாறின மாதிரி இதுலேயும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க நாங்கள்லாம் கோயிலில் வேலை செய்கிற போது அந்த காலத்திலலாம் வந்து பிராமணா சந்து நிர்பயாஹா இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் மாற்றினாங்க பிராமணாங்கிற வேர்டை கேட்டால் எல்லாேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது பூசுராசந்து நிர்பயாஹா அடிக்கடி இவர் சொல்லிக்கிறார திருஞான சம்பந்தர் பூசுரன் ஞான சம்பந்தன் பூசுரன் ஞான சம்பந்தன் தன்னையே சொல்லிக்கிறார் அதனால தான் சில பேர் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் திருஞான சம்பந்தர் கொஞ்சம் தற்பேர்மை இருக்குங்கிறோம் நம் ஆளுகள் இருக்காங்களே விட்டால் எல்லாரையும் ஒரு வழி விடுவாங்க திருநாவுக்கரசருக்கு தற்பெருமை கிடையாது அவருக்கு திருஞான சம்பந்தருக்கு தற்பேருமை இருந்தது அதனால தான் அவருக்கு மாற்று குறைஞ்ச காசு இவர் உளவாரப் பணி வேறு செய்கிறாரு தற்பெருமையும் கிடையாது ஸ்ரீஞான சம்பந்தருக்கு இவர் வந்து உடம்பை அழட்டிக்க மாட்டாராம் அதனால் வந்து இவர் உளவார பணியும் செய்யலை அது மாத்திரமில்லை பாட்டுக்கு பாட்டு பூசுரன் ஞான சம்பந்தன் நல் தமிழ் ஞான சம்பந்தன் ஒரு ஒரு பாட்டிலையும் கடைசி பாட்டில் தம் பேரை போட்டுக்கிட்டார் அதனால ஒரு படி குறைச்சல் தான் பட்டிமன்றத்தில் பேசுறான் சொல்றான் எதுக்கு சொல்றேன் பூசுரன் சொல்லி அதுக்கு இப்ப மாத்திட்டாங்க இன்னொரு வார்த்தைக்கு வந்துட்டாங்க சஜனா சந்து நிர்பயாத்தூர் காலே பரிஷது பர்ஜன்ய பிளிவீசியோஷோபிதிர அப்புறம் பூசுரா ஆசன் நர் எப்படி அந்த லெட்டர் கரெக்டாக வரணும் அந்த அக்ஷரம் சரியாக வரணும் இல்லாட்டி ஸ்லோகம் இடிக்கும் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா நதை குரவே குரு குரவே சர்வோக்கின பிஷஜஜே பவரோகிணா நிதையே சர்வீனா ஸ்ரீதட்சிணாமூர்த்தே நம ஸ்ரீ போட்டா ஒரு எழுத்து கூட்டிடும் ஸ்ரீ சொல்லக்கூடாது தட்சிணாமூர்த்தே நமகான் அதை வச்சிருந்த ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நகான் என்னமோ மரியாதை குறைஞ்சு போயிடுற மாதிரி லெட்டர் ஒரு லெட்டர் லெட்டர் கூடிடும் அ பூசுரா எதுக்கு சொல்றேன் அசுஷு ரமந்தே இசுராஹா சுசு ரமந்தே சுராஹா அக்கிரமம் பண்ணி இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறான் தர்மத்தை கடைப்பிடிச்சு புலனின்பத்தை அனுபவிக்கிறான் ரெண்டு பேருக்கும் நோக்கம் புலனின்பந்தான் ஆனால் இவன் அதர்மமான வழியில் புலனின்பம் அனுபவிக்கிறான் தர்மமான வழியில் புல அனுபவிக்கிறான் அதுதான் வித்தியாசம் ஆகா அது என்ன சொன்னார் அசுராக பராபவிஷந்தி இந்த முடிஞ்சு போச்சு மகையன் நான் அர்த்தமெல்லாம் சொல்லிட்டேன் மகையஹா இதைத்தான் போற்ற வேண்டும் எதை போற்ற வேண்டும் இந்த உடம்பைத்தான் போற்றணும் அப்படின்னு புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு விரோச்சனை நினச்சிட்டு விரோச்சனம் வரலை விரோச்சனம் அவன் பாடம் ஓவர் அவனுக்கு தேகாத்ம புத்தியோடு அவன் போயிட்டான் ரெண்டு பேர் சேர்ந்து வந்தாங்க ஞான் வச்சுங்க முப்பத்தி ரெண்டு எல்லாம் நினச்சி பார்க்கணும் முப்பத்திரெண்டு வருஷம் தன்னுடைய இதெல்லாம் கட்டுப்படுத்தின்னு இருந்திருக்கான் எல்லாம் இருந்துட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா உடம்பு தான் நான்கிற டீச்சிங்கை வாங்கிட்டு போனேன் அப்புறம் அடுத்தது என்ன தஸ் மாதபீ எத்யேக ஆததானம் அஸ்ர்ததானம் அயஜமானம் ஆகு ஆசுர பத இசுரானாகு प्रेतस्य शरीरं भिक्षया ஹேஷோபேத்தீரம் பிஷைய வசனே சகும்ஸ் எமலோக்கம் ஜேஷிய ம தஸ்மாற்று தத் சம்பிரதாய அத்தியாப்பி அனுவர்த்ததேங்கிறார் சங்கராஜர் தஸ்மாத்து அப்ப அத ஈக இந்த உலகத்தில் பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் இந்த வாழ்க்கையை இன்றும் பார்க்கலாம் ரெண்டும் இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன் என்றைக்கும் இருப்பான் பகலும் இரவும் இருக்கிற மாதிரி நல்லவன் கெட்டவன்கிறது என்றைக்கும் இருக்கிறது அதர்மமும் தர்மமும் என்றைக்கும் இருக்கும் காம்ப்ளிமெண்டரி ஒரு பாஷையில் சொன்னான் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இதை போய் காம்ப்ளிமெண்டரிங்கிற இளைங்கள அது இருந்தால் தான் இதுக்கு பெருமை அப்படி இருக்கு என்ன பண்ணுறது ஆகவே அது ரெண்டும் இருக்கு ரெண்டும் இருக்கணும் நான் எதில் இருக்கணும் நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும் இந்த உலகத்தில் ரெண்டும் இருக்கத்தான் செய் நமக்குள்ளையே நூற்றுக்கு நூறு நாம் நல்லவன் சொல்லிக்க முடியாது நூற்றுக்கு நூறு நான் கெட்டவன் நம்மளை சொல்லிக்க முடியாது நம்ம யாரையுமே எல்லாருமே அதில் எது கூடங்கிறதான் பார்க்கணுமே தவிர குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ரொம்ப அருமையாக சொல்லிவிட்டார் திருவள்ளுவர் நம்ம இது என்னது செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் இதுதான் நீங்கள் அதர்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை செல்ஃப் ஜட்மெண்ட் நம்மளை நாம் இட போடுறதுக்கும் இது ரொம்ப முக்கியம் நம்மளை அறிந்தோ அறியாமலோ நம்மளிடத்துலேயும் நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்கு அதை ஒத்துக்கணும் ஹானஸ்டாக ஆமாம் ஒத்துக்கணும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட்ன்னு யாராக சொன்னால் முடியாது எப்போ தூங்குற போதான்னு கேட்கணும் தூங்குகிற போதான்னு அது கூட கொரட்டை சத்தம் இன்னொருத்தனை ரிஸ்டர் பண்ணிட்டுருக்கு அதிரிமனுக்கு அப்படி சொல்றேன் ஆக என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து அது இன்றைக்கும் இருக்கப்பா என்றைக்கும் இந்த அசுரம் இருப்பாங்கிற ஈக அத தானம்னு படிக்கணும் அத தானம் அப்படின்னா என்ன அர்த்தம் ந ததானம் ந தானம் அத தானம் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டான் மனசார கொடுக்க மாட்டான் மனசார கொடுக்க மாட்டான் நம்ம ஒரு காரியம் ஆகணும்னா ஏதாவது கொடுக்கணும்னா வாங்குறோம் அவன் வாங்குறான்னு நம்ம மனசாரியாக கொடுப்போம் மனசுக்குள்ளே என்ன சொல்லிப்போம் அதில் நான் வர்ணனை பண்ணலை நியாயமாக கொடுக்குறதா பரவாயில்லை அந்நியாயமாக கொடுக்குற போது என்ன பண்ணுவோம் வருத்தப்பட்டு தான் கொடுப்போம் உருப்பிடுவியா நீ உன் குடும்பம் உருப்படுவான் கொடுக்குறேன்னு வச்சுக்கொள்ளேன் ஒருத்தன் கொடுக்குறேள் ரூபா கொடுக்குறேன் கேட்டு கொடுத்து தான் ஆகணும் நம்ம காரியம் ஆகுமே நம்ம காரியம் ஆகணும்னா கொடுக்க வேண்டியிருக்கேன் அப்படி கொடுக்குற போதே என்ன பண்ண அவனும் என்ன பண்ணுவான் அவன் சொல்லுவான் எனக்கு மேலே இப்படி தான் கொடுக்க வேண்டியிருக்கு இப்படி ஏவன் பரம்பரா அவன் அவனுக்கு மேலே கொடுக்கணும் அவன் அவனுக்கு மேலே கொடுக்கணும் இப்படி கொடுக்குறது ஆ அத தானம்னா என்னர்த்தம் தானம் பண்ண மாட்டார் அசுரர்களுக்கு தானம் பண்ணுறதை விட தான் ஆசை நிறைய நான் என்ஜாய் பண்ணணும் ஏதோ கொஞ்சம் நான் கொடுப்பேன் ஒரு பத்து ரூபா கொடுப்பேன் அதுக்கு வந்து பிரசாதம் நிறைய வரணும் அத தானம் அதுக்காக ஒருத்தர் எல்லாத்தையும் சந்யாசம் வந்து உட்கார்ந்துட்டுருக்கணும் அத தானம் அஸ்ரத்த தானம் அஸ்ரத்த தானம்னா என்ன அர்த்தம் அஸ்ரத்த தானம்னா லேசில் ஒருத்தனையும் நம்ப மாட்டான் அவனுக்கு அவன் பேர்லேயே நம்பிக்கை கிடையாது அசுரனுக்கு அவன் எப்படி அவன மாதிரிதான் எல்லாரையும் நினைப்பான் அவனுக்கு அவன் பேர்லேயே நம்பிக்கை கம்மி அதனால் என்னென்ன யாரையும் தன்னை சுற்றி இருக்கிற ஒருத்தனையும் நம்பவே மாட்டான் அஹ அஸ்ரத்த தானம் என்னது அயஜமானம் பிரேயருக்கு போக பூஜை பண்ண மாட்டான்னு இறைவனை வழிபட மாட்டான் அயஜமானம் ஆகு கிருஷ்ணர் வந்து ராட்சசன் வேறு அசுரன் வேறுங்கிறார் ஏழாவது அத்தியாயத்தில் வருது இல்லையா சதுர்விதா பஜந்தேமாம் அதுக்கு முன்னாடி வரும் திரிபிர் குணமயைர் பாவை ஏ பி சர்வமிதம் மோஹிதம் நாபிஜாதி மாமேபிய பரமவியயம் நமாம் துஷ்ருத்தினோ மூடா பிரபத்தியை நராதமாக மாயைய அபுதான ஆசுரம் பாவமாசிரித்த இன்னொரு இடத்துல சொல்லுவார் ஆசுரீம் ராட்சசீம் பாவம்வர் ராட்சசன்னா இன்னொருத்தனை கொண்டு விட்டு தான் அனுபவிக்கணும்னு நினைப்பான் அவனை தீத்து கட்டிட்டு தான் வாழும் இவன் என்ன பண்ணுவான் அவனை ஒன்றும் இடைஞ்சல் பண்ண மாட்டான் அவன் கிட்ட இருக்கிறத அவனை அம்பவனு விட்டுருவான் கொஞ்சம் நல்ல திருடன் கொலை பண்ணிவிட்டு நம்ம சொத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் வச்சுட்டு திருவிட்டு போகிறவன் நல்லவன் தானே நல்ல திருடம் தான் ஆ அதனால் என்னென்ன இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்க உங்களுடைய நல்ல பையன் யாருன்னு கேட்டான் அந்த கூரை மேலே ஏறி நெருப்பு வைக்கிறான் பாருங்கள் அவன்தான் இருக்கிறதுலே நல்ல பையன் அப்படி சொல்லுவாங்க பழமொழி ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இருக்கிறதே நல்ல பையன் வந்தான் அப்படின்னா மற்றவரை கம்பேர் அப்புறம் புரிஞ்சுக்கோங்கன்னு அர்த்தம் அவ்வளோலாம் இருக்கு அஸ்ரத்த தானம் அயஜமானம் அயஜமானம்னா பூஜையெல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணுறதில்ல ஆஹு அசுரஹாபத அசுரர்கள் அப்படி இருக்கிறார்கள் அசுரானாம் ஹேஷோபனிஷத்து அவங்களுடைய ஞானம் என்னென்னா பிரேதஸ்ய சரீரம் பிக்ஷயா வசனேன பிக்ஷையான்னால் பிக்ஷா கிடையாது அழகான பொருள்களால் பிக்ஷயா பிக்ஷையானா சங்கராச்சாரிய கந்த மால்ய அன்னாதி லக்ஷணையா செத்துப்போன உடம்புக்கு முன்னால் தேங்காய் பழம் உடச்சி கும்பிடுவாங்களா மாட்டாங்களா சாப்பாடெல்லாம் வச்சு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னதுன்னா கேட்பரிஸ் சாக்லேட் அதெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து நிறைய பொருளெல்லாம் அவருக்கு முன்னால் வச்சு கொடுக்குற பிக்ஷாதினாங்கிற சொல்கிறார் கந்த மால்ய அன்னாதி லட்சணையா செத்து போன உடம்புக்கு இதெல்லாம் அலங்க வசனேன நல்லா கோடி உடுத்தி அலங்காரேன அலங்காரம் பண்ணி சாதனாதி பிரகாரின இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறார்னா நீ உடம்புக்கு அலங்காரம் பண்ணுறதெல்லாம் பிணத்துக்கு பண்ணுற அலங்காரம் செத்து போகிற நீ இவ்வளோ அலங்காரம் பண்ணுறேன் அதுக்காக அலங்காரம் பண்ணிக்காமல் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை சொல்கிறார் அதுக்கு மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் ரொம்ப உடம்பில் கவனமாக இருக்கான் நல்லா இருக்கணும் நம்ம பார்த்தா நம்ம சியர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் சரீரத்தை நான் நினைக்கிறது தப்புங்கிறதுக்காக சொல்கிறேன் பயப்படாங்க இப்படிலாம் போட்டு அசுரார்கள் அலங்காரேன ஈதி அலங்காரம் வந்து சம்ஸ்குர்வந்தி இந்த உடம்பை ரொம்ப சம்ஸ்காரம் பண்ணுறாங்க அதாவது உடம்பை ரொம்ப தேகத்துக்கு ரொம்ப நேரம் கொடுக்குறான் டைம் கொடுக்குறான் உடம்புக்கே நேரம் நிறைய கொடுக்குறான் ஏதேன ஹியமும் லோக்கம் ஜேஷ்யந்தகா மன்யந்தே இதெல்லாம் பண்ணிக்கிட்டா உடம்பை நல்லா வச்சுங்கண்டா உடம்பை நல்லா என்ன உடம்புக்கு அலங்காரம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டா நாம் வந்து எந்த உலகத்தையும் ஜெயிக்கலாம் என்ன சொல்கிறது இந்த என்ன ட்ரெஸ்லேயே நிறைய பேர் சமாளிச்சுடுவாங்க எந்த சிச்சுவேஷனையும் ட்ரெஸ்ஸு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா இப்படி நம்மள மாதிரி ஒருத்தன் போனான்னு வைங்கும் எப்படி இருக்கும் அப்படி பார்ப்பான் வாசல்லே ஒருத்தன் மேலேருந்து கீழ வரைக்கும் பார்ப்பான் இப்போ சொல்கிறாங்க இல்லையா இவரை பற்றி ஆர் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக போனாராம் அவர் அந்த மெயின் ஸ்பீக்கர் கெஸ்ட்டு ஆனால் அவரை உள்ளே விடலை அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வந்தாராம் உள்ளே விட்டுவிட்டாங்களாம் அப்போ உடனே என்ன பண்ணாரான் இதெல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சு இதுக்கு தான் இது இது இது மரியாதை இதுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரான் அப்படி சொல்லுவாங்க அதுக்காக வேண்டி போட்டுக்க வேண்டாம்ல வஸ்திரேன வாச்சா வபுஷா வித்யா வினயேனச்ச அப்படின்னு ஒரு வாக்கியம் அதுக்கு அடுத்தது இன்னும் இருக்குது வஸ்திரேனா ட்ரெஸ்ஸு வாச்சான்னா பேச்சு வப்புஷானா பர்சனாலிட்டி ஆள் வித்யானா படிப்பு வினயம்னா பணி இத்தனையும் வேணுமா வஸ்திரேன வாச்சா வப்புஷா வித்யா வினயேனச்ச சபைய சபைக்கு போகணும்னா அதுக்குள்ளே மரியாதையோடு போகணும் ட்ரெஸ் கோடெல்லாம் இருக்கே அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஆக இதெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறார் உடம்போட உடம்பு தான் தேகாத்ம புத்தியை பற்றி இங்கே சொல்லி இவர் சொல்லிக்கிறார் யார் பிரஜாபதிஹி அதெல்லாம் இப்படிலாம் நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார் ஸ்ருதி சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம் ஆக இந்த மந்திரம் பூர்த்தி ஆகுது இனி ஒன்பதாவது आयम அைந்திரே सुवसने அயமீரோசன பரிஷ பரிஷ்வயம் அமன் அந்த அந்த பராமாக பரிவக்ணே பரிவக்ண அரீரன்விய பூர் பண்ணிரே ஓம் ஆயன் மமாணச்சுஸ்மோபலமிச்சம்மோனம் மாஹம் ப்ரம நம் மாமா நோத்து அனராக்கணமஸ் அக்கணம் மே அஸ் தாத்மேயுமாஸ் தே மயி சன் ஓகி ஹரி ஓ ஆதிகுருநாஸ்வாமிக்கீ